ஹதீஸ் ஐநூற்றி பன்னிரண்டு ஆயிஷா ரதி அல்லாஹூ அவர்கள் கூறியதாவது நபி சொல்லும் அலேஹி வசல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது நான் அவர்களின் விருப்பில் அவர்களுக்கு குறுக்கே உறங்கிக் கொண்டிருப்பேன் அவர்கள் வித்திருத்தொழில் என்னும் போது என்னை எடை செய்வார்கள் அதன் பின் நான் வித்திருத்தொழுவேன்